வணக்கம் ஆகஸ்ட் 27 ஏழு இரண்டாயிரத்தி நட்டினையின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக செந்தில் குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று ஐந்தாவது உலகளாவிய ட்ரோசோபிலா மாநாடு புனே நகரில் நடைபெற்றது இரண்டு யோகா திவாஸ் மீரியா சம்மான் விருது தமிழகத்தில் இரண்டு ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டது மூன்று கர்மயோதா கிரந்த் என்ற புத்தகம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வாழ்க்கை குறித்த புத்தகமாகும் இனி இன்றைய பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் இரண்டு அமெரிக்காவின் எந்த நிறுவனம் இணையதள இணைப்பு வசதி ஏற்படுத்தும் நோக்கில் அறுபது செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது மூன்று தென்னிந்தியாவில் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள பேரூராட்சி எது மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே